ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் வைசாக்கமாகத்மியம் என்கிற பகுதியை ஸ்காந்தபுராணத்திலிருந்து பார்த்துணுவரோம் தர்மவர்ணர் என்கிற ஒருவர் அப்படி தேசாச்சாரமாக கிளம்பி போகிறார் கல்யாணம் மன்னிக்கலை கல்யாணம் மன்னிக்காமல் தண்டம் பஞ்சபாத்திரம் தீர்த்தபாத்திரம் இவைகளை எடுத்துட்டு அப்படியே யாத்திரையாக கிளம்பிவிட்டார் கலியனுடைய தோஷங்களை பார்த்து வருத்தப்பட்டு நம்மால் இதையெல்லாம் கடைபிடிக்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு கல்யாணத்திலே ஈடுபாடு வரல தன் தர்மத்தில் ஈடுபாடு வரலை அப்படி கிளம்பி போகிறார் போகிற வழியில் இந்த கலியனுடைய பிரபாவத்தை பார்த்துட்டே போகிறார் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்குது ஜனங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருந்தது மனசேக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன் ஏக்கம் சதா கலவு மக்களுக்கு ஜனங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் வாக்கில் ஒன்றும் காரியத்தில் ஒன்றும் அப்படி இருக்கு என்ன நினைக்கிறானோ அதை வாக்குனால் சொல்லணும் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் இந்த ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போயிட்டது மனசில் ஒன்று நினைக்கிறான் வாயில் ஒன்று சொல்கிறான் காரியம் ஒன்றாக இருக்குது சர்வேஷாம் ஹைத்துக்கி வித்யா சாபூஜா நிருபந்திரே அனைவருக்கும் பெரிய சம்பாத்தியத்தை கொடுப்பது அவரவர்களுடைய படிப்பு அப்படின்னு ஆயிட்டது படிப்பை வச்சுண்டு அவரவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் அதற்கு பிரதகாத்யாபனம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலே பெயர் தான் படிப்பை படிப்பை வச்சுண்டு சம்பாதிக்க கூடாது படிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜானத்தை உண்டு பண்ணுறதுக்காகத்தான் ஆனால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம் என்ன செய்யணுமோ நாம் என்ன செய்யணுமோ அந்த தர்மத்தை செய்யணும் எதற்கும் விரோதம் இல்லாமல் செய்யணும் தர்ம விரோதம் இல்லாமல் செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது தான் தவிர படிப்பே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது படிப்பை வைத்து சம்பாதிக்க கூடாது ஒருத்தன் தான் படித்த படிப்பை சம்பளம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுத்தான்னா அவனை விட அசுரன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி நடக்கிறத பார்க்கிறார் அவ கீதாத்தியாச்ச கலாவித்யா நிற்பாணம் ச பிரியாவகா கீதங்கள் கீர்த்தனங்கள் அவர் அவர்கள் படித்த படிப்பு இவைகளெல்லாம் ஈஸ்வரனுக்காக அர்ப்பணிக்கணும் சங்கீதத்தை பகவானுக்கு ஒரு உபச்சாரமாக செய்யணும் பகவானுக்கு பண்றது அதில் கீதம் ஸ்ராவயாமி அப்படின்னு ஒரு அர்ச்சனம் வரும் அதாவது பாட்டு பாடல் பகவானுடைய சன்னிதியில் பாட்டு பாடணும் பகவானுடைய சன்னிதியில் நர்த்தனம் ஆடணும் இதெல்லாம் பகவானுடைய அதற்கேன்னு பகவான் அவதாரம் செய்திருக்க அந்த அவதாரங்களை நாம் ஞாபகப்படுத்திக்கிறது தான் இதெல்லாம் ஆனால் இந்த கலியில் என்ன ஆச்சுன்னா பாட்டு என்கிறதும் படிப்பு என்பதும் பணம் கொடுப்பவர்களுக்கு அது ஒரு பிரியத்தி கொடுக்கும்படியாக ஆயிட்டது பணம் கொடுக்கிறவன் என்ன சொல்றானோ அதை பாடுவது பணம் கொடுக்கிறவன் எதை பாட சொல்றானோ அதை பாடுறது அது பகவன் என்ன அப்படிங்கறத பத்தி கவலை கிடையாது ஒரு எண்ணம் இல்லாமல் அப்படி போயிட்டதுமாஷ்ட கலவுழுகே யாரை நாம் ஆராதிக்க கூடாதோ அவர்களெல்லாம் ஆராதிக்கப்பட்டா யாரையெல்லாம் ஆராதிக்கணுமோ அவர்களெல்லாம் தள்ளிவிடப்பட்டார்கள் ஸ்ரோத்ரிஜாஷ்டத்விஜா சர்வே தரிதிரா சிஹ்கலோயுகே விஷ்ணு பக்தன் நராணாம் தூ பிராயோ நீவர்த்தே ஸ்ரோத்ரியாக வேதத்தை படிப்பவர்களும் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்பவர்களும் ஒதுக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய தர்மத்தை செய்ய முடியாம போயிட்டது தரிதிரர்களாக போயிட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி அவர்களுடைய தர்மத்தை செய்யும்படியான காலமாக ஆயிட்டது விஷ்ணுபக்தி என்கிற பெயர்ல தர்மங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு போயிடுத்து உண்மையான விஷ்ணுபக்தி இல்லாமல் போயிட்டது பிராய்பாண்ட பூயிஷ்டம் புண்ணியக்ஷேத்திரம் பவிஷதி சர்வே ச அல்பாஜோமர தயாஹீனாக ஷட்டாஜனாக இதன் காரணமாக அவர்களும் பாஷண்டிகளாக போயிட்டார் புண்ணியக்ஷேத்திரங்கள் பாபக்ஷேத்திரமாக மாறிட்டது பாபக்ஷேத்திரங்கள் எல்லாம் புண்ணியக்ஷேத்திரமாக மாறிட்டது அப்படிதானே காஷி ராமேஸ்வரம் போன்ற கஷேத்திரங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள் அவைகளெல்லாம் இதோ டூரில் போய் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடிய க்ஷேத்திரங்களாக ஆயிட்டது எந்த க்ஷேத்திரெல்லாம் எந்த ஒரு பிரதேசங்கள்லாம் ஒரு புண்ணிய பூமியிலையும் சேரல்லையோ அதெல்லாம் புண்ணிய பூமியாக மாறிட்டது சர்வே ச அல்பாயுஷோ மர்த்தியாக அனைவரும் அல்பாயுஷாக தயாகீனாக சட்டாஜனாக ஜனங்களுக்கு தயை போயிட்டது தயைன்னா ஒரு கருணை வேணும் எந்த ஒரு பிராணிகளையோ ஜந்துக்களையோ பார்த்தா அதனிடத்தில் ஒரு தயை வேணும் ஒரு பிராணி விழுந்து கஷ்டப்படுறதுன்னா அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது யாரோ ஒருவன் கீழே விழுந்து ஏதோ சிரமப்படுறான் அப்படின்னா அது என்னன்னு கவனித்து அவனுக்கு ஜலமாவது கொடுக்கணும் அவனை கவனிக்காமல் பார்த்தும் பாராதது போல் போகிறது அது இப்போ நிறையா நடக்கிறது இப்போ பார்த்தா ஒருவன் கீழே விழுந்திருக்கான்னு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கீழே விழுந்திருக்கான் உடனே அவனை தூக்கி அவனுக்கு ஜலம் கொடுக்கணும் என்கிற எண்ணம் இல்லை உடனே அதை வீடியோ எடுத்து அதை போடுறது வாட்ஸ்அப்பில் போடுறதுன்னு அது ஒரு வழக்கமாக வந்துட்டது குரங்கு இது போன்ற பிராணிகள் எங்கெங்கேயோ சிக்கிண்டு அவதிப்படுறது கஷ்டப்படுறது அதை வீடியோ எடுத்து போடணும்னு தோன்றதே தவிர அது கஷ்டப்படுறதே அதை காப்பாற்றணும் என்கிற எண்ணம் குறைஞ்சு போய்ட்டுது இந்த கலியனுடைய தோஷத்தினான் சர்வே தர்ம பிரவக்தாரா சர்வே சக்கரஹனோதவா எல்லோரும் தர்மத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படிதான் இந்த நாள்ல எல்லோரும் டாக்டர்கள் மாதிரி மருந்து சொல்லுவோம் யாராவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே அனைவரும் மருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா எல்லோரும் டாக்டர்கள் என்கிற எண்ணம் மாதிரி தர்மம் எல்லோரும் சொல்றது அனைவரும் பூரா தர்மசாஸ்திரம் பூரா படிச்சது மாதிரி அப்படி எல்லாம் செய்யலாம் எல்லாம் நடந்திருக்கு முன்னாடி பெரியவாளே அப்படி செய்திருக்கா நீ செய் அப்படின்னு சொது இப்படி செய்ததுனால ஒன்றும் தவறில்லை செய்யலாம் அப்படின்னு அனைவரும் தர்மத்தை கையில எடுத்துட்டு பேசுறதுன்னு வந்துட்டது சர்வேசக் கிரகணோதவாக அவரவர்கள் செய்யக்கூடிய தர்மத்துல ஈடுபாட்டை விட உற்சவங்கள் அனைவரையும் கூட்டங்கூட்டமாக சேர்த்து அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு பெயர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக ஆயிட்டது சுவார்த்தனம் சாப்பிஹின் சந்தி விர்தா நிந்தா பராஜனாக மேலும் அவரவர்கள் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்ளணும் என்கிற எண்ணம் அதிகமாக ஆயிட்டுது இந்த ரெண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்குங்கிறத அன்றைக்கே காமிச்சிருக்கார் வியாசாச்சாரியால் ஸ்காந்த புராணத்தில்னு தெரியுறது ஏதாவது ஒரு உற்சவம் நடக்கிறதுன்னா அந்த தெய்வத்தை பற்றி பேசுகிறதோ அங்கே நடக்கக்கூடியதான தர்மத்தை பற்றி பேசுகிறத விட அங்கே வந்திருக்கிறவர்கள் அந்த விழாவை ஏற்படுத்தினவர்கள் அதற்கு பணம் கொடுத்தவர்கள் இவர்களை பற்றி ஒசத்தியாக பேசுறது தான் ஜாஸ்தியாக போய்ட்டுது அதை தான் வியாசர் காண்பிக்கிற அங்கே வர்றவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுறால் பகவானை மறந்துவிடுறான் அங்கே வந்தால் விதவிதமாக சாப்பாடு போடுறான் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு என்ன நேவேத்தியம்னா அவருக்கு வழக்கப்படி பழங்கள் அரசு சாதம் தான் ஆனால் சாப்பாட்டை விதவிதமாக பக்ஷணங்கள் அதை இதை பண்ணி போடுறா அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போடுறது சூஜா சர்வே பிரபோஸ்வகிருகமாகதே பிராதாஜ பகிநீ கந்தா பிதாபுத்திரியும் சவை கலவு இந்த கலியனுடைய தோஷத்தினால அசூய ஜாஸ்தியாக போயிட்டு இது யாராவது சொன்னால் அவர்கள் மேலே விரோதம் வருது நீ இப்படி செய்யப்படாதப்பா இது தர்மம் இல்லை நீ எப்படி சொல்லியிருக்கோ அப்படி செய் அப்படின்னு சொல்றவர்களை விரோதியாக பார்க்கக்கூடியதான காலம் யாராவது வீட்டிற்கு வந்தால் இவன் எப்போ கிளம்புவான் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் பிராதாஜ பகினி கிதா புத்திரியின் சவை கலவு சகோதரன் அண்ணா தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறது பிதா புத்திரியின் சவை கலவு தகப்பனார் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இது மாதிரி கலியிலே அறியா வருது சகோத்திர தான் அப்படி காண்பிக்கிறார் வியாசாச்சாரியால்னு தெரிகிறது ஒரே கோத்திரத்திலே கல்யாணம் செய்து செய்துண்டால் அண்ணா தங்கையை கல்யாணம் செய்து கொள்வது போலதான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறத இங்கே காண்பிக்கிறார் வியாசாச்சாரியார் சாது நேவ விஜாநந்தி பகுபாபாம்ஷ்டமன்யத்தே சாதுக்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பாப காரியங்களிலே ஈடுபடுபவர்கள் அதிகமாக இருக்கா இதையெல்லாம் பார்த்து தர்மவர்ணருக்கு ரொம்ப வைராக்கியம் ஜாஸ்தியாக போய்ட்டுது மேற்கொண்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு வேகமாக பாத யாத்திரையாக மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்